வணக்கம் ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ஜனவரி பதினெட்டாம் தேதி என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஹீல்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மனிஷா கொய்ராலா மற்றும் நீலம் குமார் 2. சென்னை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜி எனும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் காய்கறிகள் மற்றும் பலங்கள் முதலியவற்றை சேமிப்பதற்காக ஒரு சிறிய கையடக்க சூரிய மின்சக்தியில் இயங்கும் குளிர்சாதனத்தை உருவாக்கியுள்ளது 3. இந்தியா முழுவதும் பப்ளிக் சர்வீஸ் புராட்காஸ்டிங் டே எனும் பொது சேவை ஒளிபரப்பு நாள் நவம்பர் பன்னிரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது நான்கு இந்திய இராணுவம் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ei இயர் ஆஃப் டிசேபிள் சோல்ஜர்ஸ் எனும் ஓனமுற்ற சிப்பைகள் ஆண்டாக அனுசரித்தது ஐந்து உலகளாவிய பசியை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அகற்றுவதற்காக அலிபாபா குழு நிறுவனம் ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டத்துடன் கூட்டணி சேர்ந்துள்ளது இனி இன்றைய நன்றனை பொது அறிவிக்குவியலுக்கான கேள்விகள் ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவிள் எனர்ஜி எனும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் இந்திய காற்று டர்பைன் சான்றளிப்பு திட்ட வரைவை எந்த நிறுவனத்தின் ஆலோசனைப்படி தயாரித்தது 2. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் த அம்பேசடர் ஆஃப் கான்சைன்ஸ் அவார்டு எனும் மனசாட்சி தூதுவர் விருதை எந்த தலைவரிடமிருந்து திரும்ப பெற்றுக் 3. மூன்று மாநிலத்தின் ஆயுஷ் துறை மந்திரி ஸ்ரீபத் நாயக் ஆயுர்வேதம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்திற்கான அகில இந்திய இன்ஸ்டியூட் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டிய இடம் எது நான்கு வேர்ல்டு எக்கனாமிக் போரம் எனும் உலக பொருளாதார மன்றத்தின் குளோபல் ஃபியூச்சர் கவுன்சில் எனும் உலகளாவிய எதிர்கால சபையின் மூன்றாவது வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெற்றது ஐந்து விச் டிராவல் என்ற பயண பத்திரிகை அறிக்கையின்படி உலகில் எந்த நாடு பயணம் செய்ய பாதுகாப்பானது என அறிவித்துள்ளது